பதிரம் கருணேயமேவா பதிரம் பசியே மாஷத்தாரங்கை வாம்சி வியசேமேவி தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவே நோரி நோகஸ் ிா முக்கோத் முதல் முண்டம் இரண்டாவது ஃண்டண்டம் பதினொன்றாவது மந்திரம் தப்புவசன் அந்த விம்ச ஹைஷரியர சூரிய பிரயம சஷோஹியமா அங்கிஸ் பிரம்மவித்யாச்சாரியர் பராவித்யா அபராவித்யாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் ரொம்ப முக்கியம் இரண்டும் அறியப்பட வேண்டியது ஏதோ ஒன்று அறிந்தால் போறாது தேவித்யே வேதித்தவ்யம் அபராவித்யா அப்படி வேதித்தவ்யா பராவித்யா அப்ப வேதித்தவ்யா வித்யாத்வயம் அவசியம் வேதித்தவ்யம் இரண்டு வித்தைும் அவசியம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஒரு வித்தியை சாத்தியத்தை பலனாக கொண்டது மற்றொரு வித்தியை சித்தத்தை பலனாக கொண்டது இதெல்லாம் பிறகு நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம் அப்பராவித்யா அவசியம் அபராவித்யாவை எப்படி உபயோகப்படுத்தணும் அதுதான் இங்க சொல்லிக்கொண்டிருக்கிறார் அங்கிரஸ் அப்பராவித்யாவினுடைய குணம் என்ன தோஷம் என்ன அதுலேயும் ரொம்ப முக்கியம் அபராவித்யாவோடய குணதோஷம்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் ஆ கவனித்து பார்த்தோம்னா தெரியும் அபராவித்யாவை விஷயானந்தத்துக்காக பயன்படுத்தினா அது குணதோஷம் உடையதாக இருக்கும் விஷயானந்தத்துக்காக பயன்படுத்தினால் குணமும் உண்டு தோஷமும் உண்டு ஆனால் ஆத்மானந்தத்துக்காக பயன்படுத்தினா அதில் தோஷமே இல்லை குணந்தான் உண்டு அது மாத்திரமில்லை விசேஷமான குணம் அபராவித்யாவோடது நம்ம ஆத்மானந்தத்துக்காக உபயோகப்படுத்தினோமே ஆனால் அபராவித்யாவிலிருந்து அது நம்மை நீக்கி விடுகிறது அபராவித்யாவிலிருந்து நம்ம விடுவிக்கிறது அப்பராவித்யாவுக்குள்ளேயே நம்மளை கட்டுப்படுத்தி வைக்கிறது இல்லை ஆனால் விஷயானந்தத்துக்காக அபராவித்யாவை உபயோகப்படுத்தினா அபராவித்யா நமக்கு விடுதலையை கொடுக்காது சம்சாரத்திலேயே உழல வைக்கும் விஷயானந்தத்தை விரும்பி அபராவித்யாவை உபயோகப்படுத்தினா அபராவித்யா நம்மை சம்சாரத்திலேயே தொடர்ந்து இருக்கும்படி செய்யும் ஆத்மானந்தத்தை முன்னிட்டு அபராவித்யாவை நாம் உபயோகப்படுத்தினால் அபராவித்யா நம்மை சம்சாரத்திலிருந்து விடுவிப்பதற்கு உபகாரமாக இருக்கும் யோக கர்மசு கௌசலம் பகவானுடைய வாக்கியம் கர்மசு கௌசலம் யோகா பந்த ஹேத்துவான கர்மாவை மோட்ச ஹேத்துவா மாற்றுவது சாமர்த்தியம் நர் பகவான் பந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மத்தை மோக்ஷத்துக்கு காரணமாக மாற்றுறது தான் சாமர்த்தியம்னு கர்மசு கௌசலம் யோகாங்கிறது அதுதான் அர்த்தம் சாதாரணமாக செம்மையாக செயல் புரிவது யோகம் திறமையுடன் செயல் இந்த ட்ரான்ஸ்லேஷன்லாம் நம்ம படிச்சுருக்கோம் சுவாமிஜி தான் சொல்லியிருக்கார் ஆனாலும் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் என்ன பந்த ஹேத்துவான கர்மாவை மோக்ஷேத்துவாக மாற்ற சாமர்த்தியம் திருடனையே காவல்காரனாக வைக்கிறது இல்லையா திருடனே இங்கே ஒரு திருடன் இருக்கா நான் திருடனை காவலுக்கு போட்டுவிட்டான் என்ன பண்ணுவான் அவன் யார் நான் இதெல்லாம் ஒரு பழக்கம் யார் திருடுறான்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவனையே கூப்பிட்டு காவலுக்கு போட்டுடுவான் கடைசியில் என்ன பண்ணுவான் அவன் இன்னொருத்தர் திருட விட தானும் திருட மாட்டான் அது பண்ணுற சாம்த்திச்சு அதுதான் கர்மசு கௌசலம் யோகா இதனை இவனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கள் விடல்னர் வள்ளுவர் எங்கெங்கே எதை எதை எப்படிப்படி வச்சா அதாவது காரியம் பண்ண முடியுங்கிற சாமர்த்தியம் வேண்டும் சரி இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த அபராவித்யா விஷயங்களில் அபராவித்யாவை விஷயானந்தத்துக்காக உபயோகப்படுத்துறத இந்த உபனிஷத் கண்டனம் பண்ணியது இப்போ அடுத்தது என்னென்னா உபாசனையை சொல்ல போகிறது உபாசனையும் முழுமையானது இல்லைன்னு சொல்ல போகிறது இப்போ இந்த மந்திரத்தை நேரத்துக்கு அர்த்தம் பார்க்க ஆரம்பித்தோம் அர்த்தம் பார்க்க ஆரம்பித்தோம்னு நினைக்கிறேன் வித்வாம்சகா வித்வாம்சஹான்னா என்ன அர்த்தம் உபாசகா இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறபோது வானப்பிரஸ்தாசிரமினான்னு சொன்னேன் பிரம்மச்சரிய ஆசிரமம் இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இல்லை ஜாதியும் ஆசிரமும் இப்போ நடைமுறையில் சுத்தமாக வேறு விதமா இருக்குது ஏதோ தகராறு பிடிச்சதாக இருக்குது ஒரே குழப்பம் நிறைந்ததாக இல்லை ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் வர்ணம்ங்கிறது ஒட்டிக்கிட்டு இருக்கு இவன் விடாமல் எதுக்கெல்லாமல் தேவையில்லாததுக்கு வர்ணத்தை பிடிச்சுன்னு இருக்கான் அதே மாதிரி ஆசிரமும் ஏதோ ஃபாலோ பண்ணுறோமே தவிர முழுசா ஆசிரமத்தை சரியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டபடி கடைப்பிடிக்கிறது வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் ஒழுங்காக இருக்கணும்னா அரசாங்கம் வர்ண ஏற்றுக்கொண்டால் தான் ஆசிரமத்தை ஏற்று ஆசிரம ஏற்றுக்கொண்டால் தான் ஒழுங்காக முறையாக கடைபிடிக்க முடியும் மகாபாரதம் படிக்கிற தெரியும் வர்ணாசிரம தர்மம் எப்பொழுது அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அப்பொழுதே அது நீங்கிவிட்டது நாம் அதை விட்ட குறை தொட்ட குறைங்கிறதுனால அது ஏதோ கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கோ இனி எத்தனை நாளைக்கு இது இருக்குமோ தெரியாது பகவானுடைய சங்கல்பம் என்னவோ தெரியாது ஆனால் நம்ம படிக்கிற புஸ்தகம்லாம் என்னது அரசாங்கம் வருணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டிருந்த காலத்திலே இருந்த புஸ்தகங்களை படிக்கிறோம் அந்த புஸ்தகத்தை தான் படிக்கிறோம் நாம் வருணாசிரம தர்மங்களை அரசாங்கம் முழுவதும் இந்தியா முழுக்க ஏற்றுக்கொண்டிருந்த காலத்தில் இருந்த புஸ்தகங்களை இப்போ படிக்கிறோம் நாம் பகவத்கீதையும் அதில் சேர்ந்தது தான் ஆனால் மகாபாரத்தை பார்த்தா அதுலேயே வருணாசிரம தர்மத்தில் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு தெரியுது எப்போவுமே எந்த சிஸ்டமும் முழுசாக இருக்காது எந்த பகவானே கிரியேட் பண்ண மயா சிருஷ்டம்னர் பகவான் அவர் சிருஷ்டி பண்ணதுலேயே குழப்பம் இருக்கு அது அவருக்கும் தெரியும் என் சிருஷ்டியில் குழப்பம் இருக்கணுங்கிறதான் என் திட்டமேம்பர் அப்போதான் நீ சிருஷ்டியை கடந்து போவே ஆகினால என் சிருஷ்டியில் குழப்பம் இருக்கணுங்குறதா என் பிளானு நீ உள்ள நான் உனக்கு உள்ள புந்து பண்ண வச்சுடு அப்படி இருக்கு நம்ம அதை பற்றி படிக்கிறோம் இப்போ வானப்பிரஸ்த ஆசிரமிக்கு நாம் சங்கராச்சாரியை சொல்கிறார் விபரீத்த ஏ புன தத்விபரீத்தாக தத்விபரீத்தாக ந என்னர்த்தம் கிரகஸ்தாசிரம விபரீத்திபரீத்தாக விஷயானந்தத்தை விரும்பி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவன் தத்விபரீத்தாக அப்படிங்கிற ஞானயுக்தா ஞானயுக்தாகன என்னர்த்தம் உபாசனாயுக்தா இதெல்லாம் பாஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்த க்ளாஸ் நடக்காது சும்மா சுருக்கமாக சொல்லணும் நான் பாஷமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ணுறேன் ஆனால் அப்படி இருந்தும் சில இடத்துல சொல்கிறேன் உபாசனை பண்ணுறதுல ரெண்டு குரூப்பாக சங்கராஜஸ்வரர் வானப்பிரஸ்தர்கள் சன்னியாசிகள் சன்னியாசிகளை இந்த சன்னியாசிகள் வேற இவர்கள் திருதண்டி சன்னியாசிகள் இவர்கள் பூணல் உண்டு திருதண்டம் உண்டு இது வைத்த வைஷ்ணவ ஜியர்கள்லாம் இருக்காங்களே அந்த மாதிரி சன்னியாசி வைஷ்ணவ ஜீயர்கள்லாம் அந்த சன்னியாசத்துல தான் இருக்காங்க இப்போ நீங்களாம் எந்த குரூப்பில் இருக்கீங்க சுவாமின் இது பரமஹம்ச இன்னொன்றுக்கும் போயிட்டேன் நான் அவதூத்த சந்நியாசம் இந்த புதுக்கோட்டை சம்பிரதாயத்தில் அவதூத ஆசிரமம் ஆகையினால் பரமஹம்ச சந்யாசம் அதுக்கு மேலே அவதூத சந்நியாசம் அதில் இதெல்லாம் கிடையாது வேதாந்தந்தான் இன்னும் சொல்ல போனால் அவதூத ஆசிரமத்தில் இதுவும் கிடையாது அப்படியே குளிக்க வேண்டியது தொடச்சிக்கக்கூடக்கூடாது இப்படிலாம் சொல்லியிருக்கு ல்லாம் ஃபுல்லாக ஃபாலோவ் பண்ணுறதில்ல தலைமுடியெல்லாம் அப்படியே நினைச்சா தலையை தொடைக்கப்படாது அப்படியே போட்டு ஒளித்தா அப்படியே இருக்கும் அது வந்து வஸ்திரம் கட்டிக்கலாம் வஸ்திரம் கட்டிக்கலாம் சாம்பரோவா திகம்பரோவா இருக்கலாம் அப்படிலாம் அதுக்கு நியமங்கள்லாம் இருக்குது இங்கே விட்டுருவோம் நம்ம இதை சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும் சன்னியாசினகான்னு என்ன அர்த்தம் திருதண்டி சன்னியாசினகா ஸ்மிருதி விகித துரியாஸ்ரம ஆசிரமந்தா திரிதண்டினா ஈக சந்நியாசினா மூணு தண்டம் வச்சுருக்குது ஏகதண்ட சந்நியாசி இருக்காங்க அது ஞான தண்டம் த்ரிதண்டம்னா என்ன மனசு வாக்கு காயத்தை கட்டியிருக்கார் அவர் உணலும் அதே தான் மனசு வாக்கு அதே மாதிரி இவர் திருதண்டம் வச்சுருக்கார் மனசு வாக்கு தண்டிச்சிருக்கார் தண்டிச்சிருக்கார் தான் தங் கண்ட்ரோலில் வச்சிருக்கார் அதனால் திருதண்டி சன்னியாசி திருதண்டியாக இருந்தாலும் சரி ஏகதண்டி இங்கே வந்து இந்த கான்டெக்ஸ்டில் திரிதண்டி சந்யாசினாக உபாசகாக அவர்கள் ஸ்ரவண மரண வித்தியாசனம் பண்ணுறதில்லை பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆராதனம் பண்ணி தியானம் பண்ணிட்டுருப்பார் ஆ தபிரத்தே தபா ஸ்ரத்தே வித்வாம்சகாங்கிற வார்த்தை இருக்குது நான் அது அப்புறம் சொல்கிறேன் தபிரதேக்கு வித்வாம்சகா என்னர்த்தம் உபாசகாக உபாசனை பண்ணுகிறவர்கள் சாந்தாக சாந்தாகன அர்த்தம் உபாசனைன்னு அர்த்தம் மென்டல் ஓரியன்ட்னு சொல்கிறோம் இல்லையா மன பிரதானமான கர்மமாக இருக்கிறதுனால பாஹ்ய பூஜைகள்லாம் மிக மிக மிக குறை சும்மா ஒரு பெரும் படத்தை வச்சு மாலை போட்டுக்கும் விளக்க வச்சிருக்கோம் அவ்வளோதான் வந்த உடனே அஷ்டோத்திரம் சகஸநாம அர்ச்சனை பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் கிளாஸில் வச்சுட்டுருக்கோமா என்ன சும்மா வச்சுருக்கோம் அதனால் என்னென்னா கர்மெல்லாம் கிடையாது ரிச்சுவல் எல்லாம் கிடையாது மற்றதெல்லாம் கிடையாது ஹோமம் பண்ணுறதோ பூஜை பண்ணுறதோ புஷ்பம் எடுக்கிறதோ சந்திரன் அரைக்கிறதோ துணி எடுத்துக்கிறதோ சாமானியை எவ்வளோ சேர்க்க வேண்டியிருக்கு பூஜைக்கு அதெல்லாம் கிடையாது சாந்தாகனா என்ன அர்த்தம்னா வேலை ஜாஸ்தி இல்லாததுனால அமைதியாக இருக்கிறார் அதானே உண்மை நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தால் சாந்தாகவா சாந்தா அசாந்தாக சர்வதா அசாந்தா பீசஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அங்கங்கே என்னெல்லாம் இருக்குது அதை மட்டும் சொல்லணுமே இதை மட்டும் சொல்லணுமே அதை விட்டு போச்சே இதை பார்க்கணுமே என்னெல்லாமோ ஞாபகத்துக்கு வருது காரியம் பொறுப்பு இருந்து வச்சுக்கூட இதுக்கிடையில் கிளாஸ் நடக்கிறது நீங்கள் பண்ண புண்ணியமாக நான் பண்ண புண்ணியமாக தெரியல ஏன் மண்டபுள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா ஏதோ பேசுகிற போது அமைதியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது ஆ இருந்தாலும் என்னன்னா எது இருக்கப்பா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அவனுக்கு என்ன சொல்கிறது மல்பர்னுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எப்போ வர்றீங்க அப்படிங்கிறார் அது ப்ரோக்ராம் போட்டு கொடுக்கணும் ப்ரோக்ராம் அடுத்த வருஷத்துக்கு போடணுன்னா இப்போ இருந்தே யோசிக்கணும் நிறைய இது பிளான் பண்ணணும் திரையோ விஷயங்கள் அதெல்லாம் வச்சுட்டு சாந்தாகா எங்கே சொல்கிறது தப்பாவத்தில் ஒரு சுவாமி சொல்வார் எங்கே தியானம் கண்ண முன்னா செங்கலாக வருதுங்கிற செங்கல் லோடு எப்படா வருதுன்னு செங்கல் லோடு இவரும் மண மணல் வரணுமே செங்கல் வரணுமே இவர் கட்டட சுவாமி இன்னும் எல்லாத்துக்கும் சுவாமி வந்து பேர் ஒரு நாணந்தான் இருக்கும் ஆனாலும் இவர் கட்டட இவர் விவசாய சுவாமி இவர் மாட்டுப்பண்ணை சாமி இவர் பிரஸ்து சுவாமி இவர் வாடன் சுவாமி அந்தந்த தொழிலை வச்சு தான் சாமிக்கு பேர் பாருங்களேன் இவர் ஆஃபீஸ் சுவாமி இவர் கிச்சன் சுவாமி அவர் பூஜை சாமி இன்னொரு எல்லாத்தையும் சுவாமி அந்த சாமி இந்த சுவாமி தொழில தான் சொல்ல அவர் என்ன பண்ணுவாருப்பான் சாந்தாக என்ன அர்த்தம் ஒன்னும் இருக்கக்கூடாது வேலையெல்லாம் ஜாஸ்தி இருந்து அதனாலதான் கிரகஸ்தாசிரமத்தில் ஃபுல்லா ஒர்க் சுவாமிஜி அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போகணும் போகலன்னா அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுல கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அதனால் அங்கே போக வேண்டி இருக்குது என்ன பண்ணுறது கேம்புக்கு வரணும்னு ஆசை தான் இப்படி சம்சாரத்தில் மாட்டின்னு முழிக்கிறோமே என்ன கவலைப்படாத உன்னை விட நானும் இருக்கேன் போயிட்டோம் கிரகஸ்தாசிரமம் இது மகா கிரகஸ்தாசிரமம் சந்யாச வேஷம் போட்டு இது மகா கிரகஸ்தாசிரம்தான் பரவாயில்லை தட்சிணாமூர்த்தியோடய அனுகிரகத்தில் தப்பிச்சுன்னு இருக்கோம் உள்ளதை ஒத்துக்கணுமா வேண்டாமல் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கணும் சாந்தாகா சாந்தாகனா என்ன அர்த்தம் மன சாந்தாக சமாதி ஷட்க சம்பாக வித்வாம்சகா என்ன அர்த்தம் விவேக்கினா எல்லாம் புரிஞ்சு போச்சு போகிறோம் வந்து குடும்பத்தில் மூக்க நுழைக்கிறது எந்த காரணத்தை கொண்டும் நீ என்ன பண்ண அந்த ரூபா வந்தது அது பேங்கில் போட்டியா அது வட்டி வந்ததுதோ அது கவனிச்சியா இல்லையா அதெல்லாம் இப்போ நிறைய பேர் வயசானவங்களுக்குலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கு சுவாமிஜி நான் ஒரு மாதிரி நம்பி பிளான் பண்ணி ரூபாயை போட்டேன் திடீர்னு பர்சன்டேஜை குறச்சிட்டோம் என்ன இப்போ நான் நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று வேற ஏறி விடுத்து பர்சன்டேஜையும் குறைச்சி விலைவாசியும் நான் அன்னைக்கு ஒரு மாதிரி பிளான் போட்டிருந்தேன் அப்படின்னு என்னது நினைத்தது ஒன்று மனிதன் நினைப்பது ஒன்று சொல்கிறா நினைக்கிறது ஒன்று இது ஒன்று நடக்குமப்பா அப்படி நடக்கிறதுப்பா நடந்தது ஒன்று என்ன பண்ணுறது அதெல்லாம் இல்லை வித்வாம் சகன நர்த்தம் விவேகயுக்தாக அப்படி சொல்லலாம் இங்கே விவேகயுக்தாக சாந்தாக சமாதி ஷட்கசம்பாக விவேக விராகசீலனாக சொல்லலாம் அப்புறம் என்னாச்சுண்ணா தபா ஸ்ரத்தே உபவசன் சாந்தாக வித்வாம்சகா அடுத்தது போட்டுப்போம் அரண்யே உப வசந்தி அரண்யே உப வசந்தி அரண்யேன்னு சொன்னால் காட்டில் இங்கே ஊருக்குள்ளே இருந்தால் வீட்டில் வந்து டிவி இருக்கும் ஃபோன் இருக்கும் கதவு பெல் அடிப்பான் ஏதாவது நம்ம ரூம்குள்ளே இருந்துக்கலாம்னு நம்ம நினைப்போம் ஒன்று சரி வராது ஆகையினால என்னென்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடணும் இப்போ இந்த இடம் இப்படி தானே இருக்குது கிட்ட அரண்யம்னு சொன்னால் அரண்த்துக்கும் வனத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க சாதாரணமாக இங்கே வந்து வித்தியாசம் போடலை அரண்யம்னால் இப்படி பார்த்தா மரம் இவ்வளோ ஹைட்டாக ஒசரமாக இருக்கு பருவோம் அந்த இடத்துக்கு பேர் தான் அரண்யம்னு பேர் மரங்கள் நெடுதுயர்ந்த மரங்கள் இருக்கும் இடம் அரண்யம் என்று சொல்லப்படும் பொதுவாக நான் படித்ததில் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதில் நான் நேர புஸ்தத்தை பார்க்கல ஒரு தூரம் தயானு சொன்னார் ஒரு உபன்யாசத்தில் வனம்னு சொன்னால் என்னன்னா ஊருக்கு தூரத்துலேயும் இருக்காது ஊருக்கு ஊருக்குள்ளேயும் இருக்காது ஊருக்கு வெளிப்புறத்தில் இந்த மாதிரி மரங்கள்லாம் இப்படி ஒரு மாதிரி இப்படி இப்படி பார்க்க வேண்டியது இப்படி பார்த்தாலே தெரிகிறது இல்லையா மரம் இந்த மாதிரி மரங்கள் ஒசரமான மரங்கள் இப்போ சுருளிக்கு போய் பார்த்தா பெருசு பெருசாக இருக்கும் மரமெல்லாம் இந்த தேக்கு மரமெல்லாம் இருக்குது வரும் இப்படித்தான் பார்க்கணும் தேக்கு காடாக போட்டுட்டோம்னா இது அரண்யந்தான் இந்த மாதிரி மரங்கள்லாம் வேப்ப இந்த மாதிரி மரங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் இதெல்லாம் சாதாரணமாக ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி மரங்கள் இருந்தால் அது வனம்னு பேர் இது ஒரு வியவஸை அதில் அரண்யன்னு என்ன அர்த்தம் அதிகமாக ட்ரீஸ் இருக்கணும் நம்ம அங்கே போய் பெரிய பெரிய கட்டடத்தையெல்லாம் கட்டிடக்கூடாது ஆகையினால வந்து அங்கே வந்து எளிமையான பர்ணசாலைகள் இது வந்து இந்த தடவை இந்த சக்தி வீடனில் பர்ணசாலையை பற்றி ஒரு விசாரம் அந்த காலத்து எளிமையான வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க அபிஷ்டுன்னு ஒருத்தர் ஆஹா வித்வாம்சஹா சாந்தாக அரண்யே ஏ வித்வாம்சகா சாந்தாக ஏ வித்வாம்சகா ஏ சாந்தா அப்படி போடுங்க எவர்கள் நன்கு அறிவுடையவர்களாய் உபாசகர்கள்னு நான் சொல்லிட்டேன் அறிவுடையவர்களாய் சாந்தாகா சாந்தாகன்னா அமைதி உற்று வித்வாம்சானா தப்பு இல்லை இங்கே உபாசகான்னு சொல்லியிருக்காங்க சில பேரில் சில வியாக்கியானத்தில் அப்படிலாம் இருக்குது அறிவாளிகள் பகுத்தறிவு மிக்கவர்கள் இந்த நில்லாதனவற்றையும் நிலையினவற்றையும் பகுத்தறிந்தவர்கள் நித்தியாநித்திய விவேகிகள் மனசாந்தியை அடைந்தவர்கள் சமாதி சட்ட சம்பத்தியை உடையவர்கள் அரண்யே அரண் காட்டில் போய் என்ன பண்ணுகிறார்கள் பஸ்ரத்தே உபவசந்தி சேவந்தேங்கிறார் சங்கராஜர் தபையும் ஸ்ரத்தையையும் பண்ணுகிறார்கள் தபஸ் இந்த இடத்துல ஸ்வ ஆசிரம விஹித்தம் கர்ம தன்னுடைய ஆசிரமத்துக்கு என்ன கர்மன்னு சொல்லி இருக்கோ அதை பண்றார் சங்கராஜர் சொன்னார் ஸ்வ ஆசிரம விஹித்தம் தபான்னு சொன்னா வழக்கமா சொல்ற அந்த அர்த்தத்துல இல்ல காய கிளேஷா தபாசனம் அந்த தபஸ் சொல்லல தன்னுடைய ஆசிரமத்துக்குள்ள கர்மங்கள் காலமாக நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க அது என்னுடைய ஆசிரமத்துக்கு உள்ள கர்மாக்கள் அதெல்லாம் தான் அந்த ஆசிரமத்துக்குள்ள கர்மம் குறைவுதான் அது இந்த இடத்துல விஷயா வித்யா உபாசனை விஸ்வரூப உபாசனை பண்ற இந்த இடத்துல அர்த்தம் என்ன தபஸ்ரத்தே துவச்சனமாக இருக்குது ரெண்டையும் சேத்துருக்கு தபஸ்ரத்தே ஸ்ரத்தான்னு நம்ம போட்டுக்கணும் தபா ஸ்ரத்தாச்ச ஸ்ரத்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொஞ்சமாக இந்த சின்ன சின்ன கர்மாக்கள்லாம் பண்ண தர்ப்பணம் பண்ணுறது ஆச்சமணம் பண்ணுறது புரோட்சணம் பண்ணிக்கிறது இது மாதிரிலாம் சிம்பிளாக பண்ணுறது ஹோமங்கள்லாம் விசேஷமாக இல்லை அதுக்கெல்லாம் குறைச்சாச்சு கர்மாக்களையெல்லாம் கொறைச்சா நியூட்ரலைஸ் பண்ணி ஆச்சு தியானத்துக்கு நேரம் நிறைய கொடுக்குறார் இவர் உபவசந்தி உபவாசம்னால் என்ன அர்த்தம் அந்த போட்டுக்க முடியல ஏகாதசி உபவாசம்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரனை நினைக்கிறதுன்னு அர்த்தம் உப்புன்னா அருகில்னு அர்த்தம் வாசம்னா வசிக்கிறதுன்னு அர்த்தம் கடவுளுக்கு அருகில் வசிக்கிறதுன்னு அர்த்தம் கடவுளுக்கு அருகில் வசிக்கிறதுனா என்ன அர்த்தம் கடவுளை பத்திர எண்ணத்துக்கே நேரத்தை அதிகமாக கொடுக்கறதுன்னு அர்த்தம் இங்கே வந்து பேங்க்குக்கு போகிறதுக்கு நேரத்தை கொடுக்கறது அப்புறம் என்ன சந்தக்காரங்களை பார்க்குறதுக்கு நேரத்தை கொடுக்கறது டிவி பார்க்குறதுக்கு நேரத்துக்கு நம்மக்கிட்டே இருக்கிறதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இந்த நேரத்தை எதுக்கு கொடுக்குறோங்கிறது பார்வோம் அதை பொறுத்து தான் நமக்கு நிம்மதிங்கிறது கிடைக்கும் நமக்கு இருக்கிற இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை நம்ம எததுக்கெல்லாம் கொடுக்குறோம்னு பார்த்தா பயனுள்ளதுக்கு நிறைய கொடுக்கறதே இல்லை அனித்தியமான விஷயத்துக்கு தான் நம்முடைய எஃபர்ட்டு எனர்ஜி எல்லாம் செல பண்ணிட்டுருக்கோம் அப்போ உபவாசகான்னு என்ன அர்த்தம் காட்டில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்களான்னு செல்ஃபோன் எல்லாம் வச்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம் காட்டில் போய் செல்ஃபோன் அப்பப்போ ஏதாவது புள்ள அமெரிக்காவிலேருந்து கூப்பிடுறானு அவன் கூப்பிட்டா கூப்பிட்டு போகிறான் நாளைக்கு போயிட்டு கூப்பிடுவா போகிறான் அதில் இப்போவே என்னது இருக்கும்போதே செத்து மனிதன் செத்து விட்டவனாக தன்னை கருதி வேண்டும் சித்மான் சுவாமி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே மனிதன் தன்னை இறந்து விட்டவனாக கருதி கொண்டால் அவனுடைய வாழ்க்கை செம்மையாகும் அப்படின்பர் செத்தாரை போல் திரி நெஞ்சே நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்கள போய் நம்ம அவங்க போயாச்சும் சொல்ல வேண்டாம் நம்ம செத்து போயாச்சு சுவாமிஜி இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா தான் எல்லாம் எவ்வளோ தூரம் ப்ராக்டிக்கல் தெரியலன்னு பண்ணி பார்த்தா தானே தெரியும் அரண்யே உப வசந்தி கொண்டு பகவானை தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் விவேகானந்தர் இதெல்லாம் வர்ணிக்கிறவங்க பார்க்கணும் அந்த காலத்தில் மகரிஷிகளெல்லாம் காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து நதிக்கரையிலே நதியிலே ஸ்நானம் செய்துவிட்டு நதிக்கரையிலே அமர்ந்து கொண்டு ஓம் ஓம் ஓம் என்று மந்திரங்களை உச்சரித்து கொண்டு இறைவரை தியானித்து காலையிலிருந்து மாலை வரை தியானம் செய்து கொண்டிருந்தார்கள்னு விவேகானந்தர் சொல்கிற போதே என்னமோ பண்ணும் அப்படியெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் நம்மெல்லாம் எப்படி இருக்கும் காலையிலேருந்து மாலை வரை பரவாயில்ல இங்கே இருக்கிறது வேறு விஷயம் உப வசந்தி அரண்மே உங்களை சொல்லலை பொதுவாக மக்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம் அதே தானே வேறு என்ன பண்ணுறது இதே நேயும் திரும்ப திரும்ப ஒப்பிட்டு பார்த்து எது நமக்கு எல்லாம் கடைக்கு போனால் இந்த வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காய் பார்க்குற மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையும் கம்பெனி அடுத்த மந்திரம் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உபவசந்தி உபவசந்தி சொன்னால் தியானம் பண்ணுகிறார் உப வசந்தினால் உபவாசம் குர்வந்தி தியானம் சகுண பிரம்ம ஸ்ரத்தான அனர்த்தம் உருவக்கடவுளை இந்த பிரபஞ்ச ரூபமாக இருக்கிற வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி அப்படி இருக்கிற அந்த கடவுளை ஆழ்ந்து தியானம் பண்ணுகிறார்கள் சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க சமப்பாங்களா மாட்டாங்களான் பக்கத்தில் கிராமத்துக்கு போய் பிக்ஷ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க ஞாபகம் வச்சுங்கோ வானப்பிரஸ்தாசிரமத்தில் கூட இருக்கலாம் சொல்லிருக்கு சந்யாசாசிரமத்தில் தான் முடியாது அதுலேயும் விதிவிலக்கு நல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இப்போ சொல்கிறோம் நிறைய இருக்குது பைக்ஷரியாம் சரந்தகா அது வந்து ஆப்ஷன் மனைவி வானப்பிரஸ்தத்துக்கு வர்றது வந்து ஆப்ஷன் வந்தாகனு அர்த்தம் இல்லை மஸ்டுன்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வேணால் போய்க்கோங்கோ என்ன உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது நானும் வந்து சீரியல்லாம் பார்த்துட்டு நிம்மதி இல்லாட்டி உங்களுக்கு தயார் பண்ணுறதுக்கு நேரம் போயிடும் அதனால நீங்கள் வேணா சந்தோஷமாக போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வரத நான் ரொம்ப ஆனந்தமாக ஒத்துக்கிறேன் போயிட்டு உங்களுக்கும் பிடுங்கல் இல்லை எனக்கும் பிக்கல் இல்லை ஆ போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டால் அது பிடிக்கணும் இவர் சொல்கிறார் இல்லையா மைத்ரேயிட்ட சொல்கிறார் யாக்யர் சொல்கிறார் யா உபகரணவதாம் ஜீவிதம் சாத் ததா தே ஜீவிதம் சா அமிரத்வசியத்து நாசாஸ்தி வித்தேன மைத்ரேட்ட சொல்கிறார் யாக்கிய வலிக்க இந்த பாரு ஊரில் எல்லாரும் வாழ்க்கை எப்படி இருக்கோ அவன் மாதிரி தான் உனக்கு இருக்கும் பணத்தினால் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு மாத்திரம் நினச்சுடாது அப்படின்னு சொல்கிறார் அமிர்தத்வசத்து நாசாஸ்தி வித்தேன பைக்ஷரியாம் சரந்த பிக்ஷை எடுத்து சாப்பிட்ற பிக்ஷாதிஷ்ட சிகித்ஸதாம் பிரதி தினம் பிக்ஷௌஷம் புஜ்யதாம் மூணு பேருக்கு பிக்ஷைக்கு அதிகாரம் கிரகஸ்தரை தவிர பிக்ஷை போடுறது இவருக்கு அதிகாரம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை அதில் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சந்நியாசி மூணு பேரும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்றாரு அதனால் பிச்சைக்காரன் இப்போ ஏதோ கேவலமாக சொல்கிறோம் நாம் இது நம்ம கல்ச்சர் இது கோயில் வாசலில் உட்காந்துருக்கான் பிச்சைக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் அவர் ஏதோ பாவம் பீடியை குடிச்சுன்னு உட்காந்துருக்காரு அந்த குரூப்பெல்லாம் இல்லை பொதுவாக சந்திப்போம் நாங்கள்லாம் எங்களுக்குலாம் என்ன என்ன சொன்னால் பிக்ஷா ஒரு வந்தனம் மரியாதையாக அவங்க சேர்த்துருக்கோம் ஆகையினால பிக்ஷா பேரே எங்களுக்கெல்லாம் பிக்ஷுகா பிக்ஷுக்கஹான்னு நேர்த்த மக்களிடத்துல பிக்ஷை சா இது பண்ணு அதுக்கு மேலே கிடையாது ப்ரொசஸ் பண்ணக்கூடாது பரிகிரகம் வச்சுக்கூடாது அபரிகிரகமாக இருக்கணும் பைக்ஷரியாம் சரந்தஹா அந்த இப்போ கொஞ்சம் நம்ம அதை மாடர்னைஸ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி இவருடைய பிக்ஷை கிடைக்க அவர்கள் கொடுக்குறார்கள் இவர்கள் கொடுக்குறார்கள் அப்படின்னு போட்டு சாப்பிட்றத பிக்ஷேன்னு தான் சொல்லணும் ஆசிரமவாசிகளுக்கு இன்று பிக்ஷா இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் ஆசிரமவாசிகளுக்கு பிக்ஷா சுவாமிகளுக்கு பிக்ஷா பைக்ஷரியாம் சரந்தகா அதுக்காக உணவுக்காக அவங்க உணவு தயார் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம் அங்கெல்லாம் தனியாக அதுக்கு ஒரு அடுப்பை வச்சுட்டு அதுக்கெல்லாம் வேலை பண்ணிட்டு அதுக்கு சாமான வாங்கி போட்டுண்டு எல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணுறது போய் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு கொள்ளுகிறார்கள் அப்புறம் என்னாச்சு இதெல்லாம் பண்ணி உபா உபாசனையெல்லாம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கிறது அவர்களுக்குன்னு இது வரைக்கும் சொன்னதில் வந்து பார்த்தாலே நிஷ்காமமாக சொன்ன மாதிரி இருக்குது ஆனால் நிஷ்காமமாக உபாசனை மாத்திரம் பண்ணின் இருந்தால் என்ன பிரம்மலோகத்துக்கு போகலாம் இல்லாட்டி இதையே இங்கேயே முடிச்சுட்டு வேதாந்தம் படிக்கிறதுக்கு சன்னியாசம் வாங்கிட்டு போகலாம் ஆனால் உபனிஷத் வந்து சகாம ஃபலஸ்ருதியை இப்பொழுது சொல்லுகிறது சகாம ஃபலஸ்ருதியை சொல்லுகிறது அதில் நம்ம சகாமாவும் எடுத்துக்க முடியும் நஷ்காமாவும் எடுத்துக்க முடியும் ஃபலஸ்ருதியை கூட சகாமலுதியாகவும் எடுத்துக்க முடியும் நஷ்காமஃபலுதியாக அதை விளக்கி சொன்னால் புரிஞ்சு போய்டு விரஜா தேர்தம் ஏ விவம்சா சாந்த அரண் தபிரதே பைக்ஷரியா சரந்த சந்த தபிரத்தே உபவசந்தி அப்படி படிக்கணும் எவர்கள் விவேகிகளாகவும் அமைதியுற்றவர்களாகவும் அரண்யத்தில் வசித்து கொண்டு மேற்கொண்டு தங்களுடைய கடமைகளையும் ஹிரண்யகர்ப உபாசனையும் செய்கிறார்களோ தே விரஜாகா பவந்தி விரஜாகனா என்ன அர்த்தம் ரஜோகுணம் நீங்கியவர்களாக மாசற்றவர்களாக ரஜான்னு சொன்னால் அழுக்குன்னு அர்த்தம் வி ரஜாகனா விகதஹா ரஜாகா ரஜஹா பகுவச்சனம் ரஜாகா அவர்கள் மாசுகளிலிருந்து விடுபட்டவர்களாய் ராகத்வேஷாதி மலங்களிலிருந்து விக்ஷேபத்திலிருந்து விடுபட்டவர்களாய் விரஜாகா நமக்கு அழுக்கு என்னது விருப்பு வெறுப்புங்கிறது ஒரு பெரிய மாசு நமக்கு மனசுக்குள்ள இருக்கிற மாபெரும் அழுக்கு நமக்கு பிடிச்சது நமக்கு நல்லதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கிறது கெட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது எங்கே போனாலும் நமக்கு பிடிச்சது பிடிக்காதுங்கிற ஒன்று இருக்குது அதுக்கு பேர் மலம்னு பேர் அழுக்கு அப்புறம் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் அமைதியாக வயசாக வயசாக அடிபடப்பட கொஞ்சம் புரியறது ஆனாலும் மனசை நம்ம எப்படி இல்லாம நினச்சோமே என்னெல்லாமோ எக்ஸ்பெக்ட் பண்ணோமே வாழ்க்கையில் அது என்னமோ ரூபத்தில் வந்து நிற்கிறது அப்படின்லாம் சொல்லி மனசில் வர கவலை இருந்துட்டு சத்சங்கம் இல்லைன்னா சத்சங்கம் இல்லைன்னு சொன்னால் நல்ல பூஜை இல்லைன்னா நல்ல கல்ச்சர் இல்லைன்னா மனசு அலப்பாஞ்சிட்டே தான் இருக்கும் விக்ஷேபம் அதெல்லாம் போயாச்சுங்கிற மல விக்ஷேபரகிதா இத்தியர்த்தா விரஜாகா இத்தியசிய அர்த்த மலவிக்ஷேப ரஹிதா கர்மனா மலரஹிதா உபாசனையா விக்ஷேப ரஹிதா அப்படி படிக்கணும் தவத்தினால் மலம் நீங்கியவர்களாய் ஸ்ரத்தையினால் விக்ஷேபம் நீங்கியவர்களாய் அதுக்கப்புறம் என்ன ஆகுறதுன்னா அதுக்கப்புறம் இங்கேயே வேற ஒரு குருக்கிட்ட போய் வேதாந்தம் படிக்கிறார்கள்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லலை உபனிஷத் இதை மாத்திர தனியாக புரித்து விட்டது எப்படி பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயம் பிரயாண கால ஸ்மரணம் கிரமமுக்தியை சொல்லியிருக்கிறதோ அது இங்கே உபநிஷத் சொல்லுகிறது தே ஏ அங்கே இருக்கிறதுனால எச்சப்தம் இருக்கிறதுனால இங்கே தச்சப்தம் ாந்தைச்சியம் சரந்த அப்ர்த்தி தே விரீ அப்படி போட்டுக்கணும் நான் ஆனால் உபரிஷத் பவந்திங்கிறது போடலை தே விரஜா என்ன பண்ணுறார்கள் அவர்கள் சூரிய பிரயின் வழியாக சூரிய பாதையின் வயியாக உத்தராயமா சூரியம் உத்தராய பகவத்கீதையில இருக்கு ஷண்மசோதிர உத்தராயம் திராத்திவித்திரி கிருஷ்ண ஷண்மாசா திணாயம் ஜோதிலகிருஷ்ணே ஜாஸ் ஏகாத்யா வீபம் இருந்தால் இதை இன்னும் நல்லா ரசிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆக்லகின்னு அர்த்தம் இதுக்கு முன்னால இந்திரலோகத்துக்கு போன கதி என்ன கதி அது வந்து கிருஷ்ணகத்தி இங்கே சொல்லியிருக்கிற கத்தி சுக்ரகதி அது தட்சிணாயன மார்க்கம் இது உத்தராயண மார்க்கம் மார்க்கம் காலம் இல்லை மார்க்க விசேஷம் கால இல்லை உத்தராயண கால விசேஷம் இல்லை உத்தராயண மார்க்க விசேஷம் இப்போ அயனம்னாலே மார்க்கம்னு உத்தர மார்க்க தட்சிணாயணம்னா தட்சிண மார்க்காக தெற்கு எழுதி போட்டுருக்காங்க பாருங்க உத்தராயணம் தெற்கு வடக்கு வழி அப்படின்னு எழுதி போட்டிருக்கோம் முதல்ல தமிழில் போட்டிருக்கோம் பிராக்கெட்டில் சம்ஸ்கிருத்தில் போட்டிருக்கோம் ஏன்னா தமிழ்நாடு முதல்ல தமிழில் போடணும் காலதர்ஷினி அது நாள் காட்டி அப்படின்னு போடணும் நம்ம காலதர்ஷினி போட்டு போட்டுருச்சோம் விரஜாகா தே விரஜாகா சூரியத்வாரேன பிரயாந்தி பிரயாந்தினா என்ன அர்த்தம் பிரகரிஷேண யாந்தி இதுதான் அந்த க்ரமமுக்தி ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் யப் பிரயாதித் தியஜந்தேகம் சயாதிபரமாம் கத்திம் எல்லாம் எட்டால் தியாய் மூர்த்னியா தாயாத்மன பிராணம் ஆஸ்திதோயோகாரணாம் எல்லாம் இந்த உடம்பெல்லாம் சரி பண்ணி பிராணனை மேலே கொண்டு வந்து அப்புறம் இந்த கபாலத்தை பிளந்துண்டு ஒரு ஹும் அப்படின்னா போறும் பொத்துரு வெடிச்சுன்னு அது கொடுக்கணும் ஒரு ஒரு தம் கொடுக்கணும் அது கொடுத்து நல்ல பிராணனை நல்ல பந்தனம் பண்ணி பண்ணி சரீரத்துக்குள்ள நல்ல பிராண பந்தனம் பண்ணி பண்ணி பண்ணி மூச்சு காற்றை நல்லா இது பண்ணி இதுவரைக்கும் அங்கங்கே அப்படியே கொண்டு சேர்க்கணாரு அங்கங்கே எங்கே வேணுமோ நிறுத்தலாம் இங்கே கொண்டு வந்து நிறுத்தணும்னா நிறுத்தலாம் அதுக்கு ட்ரைனிங் வேணும் அங்கங்கே நிறுத்தலாம் அப்படிலாம் பண்ணினத்துக்கு பிறகு என்னாகும்னா இங்கே கொண்டு போய் நிறுத்திவிட்டு உச்சந்தரைக்கிட்ட இந்த குழந்தைய இருக்கிறமோ பார்த்தா தெரியுமே அந்த இடம் இருக்கே அதுதான் தடையும் அந்த இடம் ரொம்ப ஜாக்கிரதையாக காப்பாற்றணும் இல்லாட்டி உழுதாகிடும் அந்த இடம் அப்புறம் என்ன ரொம்ப டெண்டராக இருக்கும் அது குழந்தையாக இருக்கிற போது அந்த இடத்துல ஒரு தம் கொடுத்தா போகிறோம் பட்டுன்னு உடஞ்சிடும் சௌரியமாக போச்சுன்னு நினச்சிடாங்க அவர் சுலபம் இல்லை சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிற போது சொல்கிறார் அஷ்டமே நாடித்வாரேன தாரணாயோகா புரோக்தா எட்டாவது அத்தியாயத்தில் அதில் வேறு நாடி வித்தியாசம் இருக்குது இடா நாடி பிங்கலா நாடி சுஷும்னா நாடி நாடி மாறித்து தகராறு நாடி கரெக்டாக போகணும் சுஷும்னா நாடி வழியாக போனால் தான் அங்கே போக முடியும் இந்த விசாவிலே இருக்கு பாருங்கள் வித்தியாசங்கள்லாம் இருக்குது சில பேருக்கு விசா வந்து இப்போ நம்மெல்லாம் போனால் என்ன விசா இந்த என்னது பப்ளிக் லெக்சர் டூருக்கு போனால் அதுக்குள்ளே விசா வச்சுருக்கான் நானூற்றி பதினாலும் நானூற்றி நம்பர் வச்சுருக்கான் ஆஸ்திரேலியா அது அதுக்குன்னு விசா இருக்குது பிரயாந்தி பிரயாந்தினா என்னர்த்தம் பிரகரிஷேன யாந்தி அங்கே போயிட்டார் போறாருப்பா அங்கே போனால் என்ன இருக்கும்னா எத்த அமிருத்தா சஹா புருஷஹா ஹவ்யாத்மா இது எந்த உலகம்னா இது இந்திரலோகம் இல்லை பிரம்மாஜி லோகம் அமிர்தஹா என்ன அர்த்தம் இந்திரலோகத்தை காட்டிலும் நீண்ட காலம் அங்கே போனால் அவருடைய கேலண்டரில் என்னது நாலு சதுர்யுகம் ஒரு நாள் இருக்கு இல்லையா சகசிர யுக பரியந்தம் அஹரியத் பிரம்மணோ விது ஆயிரம் சதுர்யுகம் ஆயிரம் சதுர் யுகம் அவர் ஒரு நாள் கேலண்டர் கிழிக்கிற நாள் என்ன அங்கே போய் நமக்கு அமிர்தஹா இதை காட்டில அங்கே சௌரியமா அமிர்தம் அமல் நல்ல வாழ்க்கை ச புருஷகா புருஷானா கர்ப்பன் அவ்வயாத்மா நமக்கு முன்னால் அவர் உபாசனை பண்ணி அங்கே போய் அவர் இருக்கார் ரொம்ப நாளாக ஆக என்ன அவ்வயாத்மா அவ்வயாத்மானால் என்ன அர்த்தம் இல்லை ஆபேக்ஷிக்கம் இதோட கம்பேர் பண்ணுற அழியாத ஒரு சரீரத்தோடு அங்கே இருக்கார்ப்பா அவ்வயாத்மா அவ்வய ஸ்வபாவா அவர் பிரம்மாஜியோட காலம் வரைக்கும் அவர் இருப்பார் அந்த இடத்துக்கு போகலாம் அங்கேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அங்கே போனாலும் திரும்பி வர்றதுன்னு கீதை சொல்கிறது ஆ பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்தியது கவுந்தேய புனர்ஜென்ம நவித்யதே பிரம்மலோகத்துக்கு போனால் ரெண்டு விதம் திரும்பி வராமல் பிரம்மலோகத்தில் இருக்கிறதுன்னு ஒன்று திரும்பி வர்ற பிரம்மலோகத்தில் இருக்கிறதுன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க அதெல்லாம் சாஸ்திரத்தில் நிறைய விவசாய இருக்குது அங்கே போனால் அங்கேயும் விஷயானந்தம் இருக்குது அங்கேயும் வேதாந்த கிளாஸ் இருக்குது அங்கேயும் ஆசிரமம் இருக்குது அங்கேயும் பிரம்மாஜி கிளாஸ் எடுக்கிறார் வச்சு உங்கள அடிக்கடி கேம்ப் அங்கேயும் போடுவார் அவர் போயிட்டு நடக்கும் அங்கே நம்ம வந்து அங்கேயும் போய் நமக்கு அங்கே விஷயானந்தத்தில் ருச்சி இல்லாமல் அங்கே நம்ம போய்ட்டோன்னு வச்சோம் இங்கேயேதான் போயாச்சு அங்கே போய் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை சில சமயம் சில கேஸ் அங்கே போய் அதை பார்த்த உடனே மாறிவிடும் திரும்பவும் மாயைக்கு உள்ள போயிடுவோம் போய் மாயை விடாது இங்கே பண்ணி உபாசனை பண்ணி கர்மாவெல்லாம் பண்ணி விரஜாகா பவந்தாக அங்கே போன உடனே திரும்பவும் அந்த வாசனை வந்து பரவாயில்ல கொஞ்ச நாள் இங்கிருந்துட்டு அப்புறம் வேதாந்தத்துக்கு போகலாமே அப்படின்னு அங்கே போய் போயிட்டான்னு வச்சுக்கோம் அங்கேயும் இதெல்லாம் வருமா அது உபனிஷத்துலாம் சொல்லுகிறது சில நாடி வழியாக போனால் தான் கரெக்டாக பிரம்மாஜிக்கிட்ட போக முடியுமா இல்லாட்டி பிரம்மாவோடய உலகத்துக்கு போக முடியும் பார்க்க முடியாது நீங்கள் வந்து சில மினிஸ்டர் வீட்டில் வேலை பார்க்கலாம் ஆனால் மினிஸ்டரே நீங்கள் பார்க்க முடியாது இருக்கா இல்லையா அவர் கடைசியில் அவர் சொல்லுவார் அவன் ரொம்ப நாளாக இருக்கார்ல அப்படியும் நடக்குமாருமா புருஷா வர்த்த பிரயாந்தி போட்டுக்கணும் எங்க இரண்யர்பன் வாழ்கிறாரோ அந்த உலகத்திற்கு செல்லுகிறார்கள் போய் பார்த்தா தான் தெரியும் யோகாபியாசத்தினால தெரிஞ்சுக்கலாம் அவ்வயாத் சரி இதோட என்னாச்சுன்னா இதையே நம்ம திரும்ப பார்த்துருவோம் சகாமமா பண்ணினா கர்ம பலன் இரண்யர்போக பிராப்தி புனராவர்த்தி ஆனா நிஷ்காமமா பண்ணினா இங்கேயே ஞானத்துக்கு யோகிதா இல்லாடி அங்கே போய் வேதாந்தம் படித்து கிரமமுக்தி அங்க மூன்றம் அடைந்துவிடும் இந்த வேற்றுமைகள் எல்லாம் நாம் எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லி இருக்கிறோம் அதை நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இனி அடுத்தது உபனிஷத் இலக்கியங்களிலேயே மிக முக்கியமானது ஒரு மந்திரம் வருகிறது ஆக இந்த உபனிஷத்தில் இது முக்கியமான மந்திரங்களில் ஒன்று உபனிஷத் இலக்கியங்களிலே இப்படி ஒரு மந்திரத்தை பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் வருகிறது மந்திரத்தை முதல்ல படிப்போம் பிறகு அர்த்தம் படிக்கலாம் பரீட்சலோக்கான் கர்மச்சிதான் பிராமண நிர்வேதமயாத் நாஸ்தியிருத்திருத்தேன समीत्पानिही समीत्पानिही श्रोत्रियं தவிஞா சேவரி சமித் பாம் பரீட்சியலோக்கிணேமஸ तथं स गुमेंगछे सित्रत्रिष्ठ मेन्टेन्े நான் மற்ற எல்லாம் சேர்ப்பேன் அப்புறம் ஒன்றுனா சேர்ப்பேன் பிராமணன் குருவினிடம் செல்ல வேண்டும் குருவினிடம் செல்ல வேண்டும் பிராமணன் குருவினிடம் செல்ல வேண்டும் ஆனால் இது சும்மா முடிக்க முடியாது இந்த மந்திரத்தை பிராமணன் குருவினிடம் செல்ல வேண்டும் ஓஹோ அப்படியா பிராமணன்னா யார் பிராமணன் குருன்னா யார் குரு செல்ல வேண்டும்னால் எதுக்காக போகணும் பிராமணன் என்பவன் யார் குரு என்பவர் யார் செல்ல வேண்டும் என்றால் எதற்காக செல்ல வேண்டும் இத்தனை கேள்விற்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இதுவரைக்கும் நாம் பார்த்தது என்னது அப்பராவித்யா இந்த மந்திரங்களில் பதினோரு மந்திரம் வரைக்கும் அப்பராவித்யாவை பார்த்துருக்கோம் இந்த அப்பராவித்யாவில் வந்து முதல்ல அஞ்சு மந்திரம் வந்து அபராவித்யாவினுடைய குணத்தை சொல்லியது அப்பராவித்யாவினுடைய குணத்தை சொல்லியது நம்ம எல்லாம் பிரித்து பிரித்து பார்த்தாச்சு இனிமேல் நான் திரும்ப சொல்லலை அதனுடைய குணம் ரெண்டு விதமாக சொல்கிறேன் அதாவது தோஷத்தோடு கூடின குணம் தோஷமில்லாத குணம் நிஷ்காமமாக பண்ணினால் தோஷமில்லாத குணத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி படைத்தது சகாமமாக பண்ணினால் தோஷத்தோடு கூடின குணத்தை உடையதாக ஆகும் கர்ம காய்க வாச்சிக்க கர்மாணி ஆறாவது மந்திரத்தில் இந்த பத்தாவது மந்திரம் வரையிலும் அந்த சகாம சகாம திருஷ்டியா கர்ம அனுஷ்டானம் நிந்தித்தம் சகாம திருஷ்டியா கிரியமானம் தர்மா அனுஷ்டானம் நிந்தித்தம் பலனை விரும்பி செய்யப்படும் தர்மானுஷ்டானம் நிந்திக்கப்பட்டது பிறகு என்ன பண்ணப்பட்டதுன்னா உபாசனையும் சொல்லப்பட்டது உபாசனை நிந்திக்கப்படவில்லை நம்ம போட்டுக்கணும் சகாம உபாசனை நிந்தார்கா சகாம உபாசனை நிந்தித்திற்கு உரியது எல்லாம் உபாசனையெல்லாம் பண்ணி நிறைய ப இதை அடைஞ்சிருக்காங்க ராவணனாக இருக்கட்டும் இரண்ய கஷிப்பூவாக இருக்கட்டும் எல்லா ராட்சஸனும் உபாசனை பண்ணி வரத்தை வாங்கி அந்த வரத்தினால் உலகத்தை நான் ஆட்சி பண்ணணும்னு நினச்சி எல்லா அக்கிரமும் பண்ணி அசுரன் தான் அப்படி சொல்கிறோம் நான் ஆனால் அவருக்கு பாருங்கள் உபாசனை பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்க லட்சியம் என்னவாக எல்லாரையும் அடக்கி ஆளணும் எல்லா இன்பங்களையும் நான் அனுபவிக்கணும் அதுக்காகத்தான் மினிஸ்டர் ஹோமம் பூஜை எதுக்காக பண்றார் வெள்ளிக்கூடமா தானம் பண்றாருன்னா எதுக்கு பண்ணுவார் யார்கிட்ட வாங்கினது இந்த பிராமணன் வாங்கிட்டு வந்து தீர்காயுஷ்மான் பவா ஜெய ஜெய ஜெய ஜெய ஜெய அப்படின்னு வருவான் அப்ப அதெல்லாம் எதுக்கு சொல்றேன் ராட்சசர்களும் பண்ணி இருக்கிறார்கள் ராட்சஸர்களும் நிறைய பவர்ஃபுல்லா இருந்திருக்காங்க எத்தனையோ ராட்சஸர்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருந்து இல்லாட்டி சூரசம்ஹாரம் ஏன்னு நடக்கிறது முருக கடவுளையே வந்து சூரியன சம்ஹாரம் என்றார் அம்பாளியே வந்து மகிஷாசுர இந்த கதையெல்லாம் நிறைய படிக்கிறோமே புராணத்தில் விழுந்து விழுந்து இந்த கதை தானே இருக்குது எந்த புராணத்தை எடுத்தாலும் இதுதானே இருக்குது இதுலேருந்து என்ன தெரிகிறது ஆன்மீகத்தை ஆன்மீகம்னா என்ன ரிலிஜன் ஃபார் பவர் ரிலிஜன் ஃபார் மணி அப்படி சொல்லலாம் ஆன்மீக சமயம் எதற்காக நான் பணம் சம்பாதிப்பதற்காக சமயம் எதற்காக ஆட்சியை பிடிப்பதற்காக இதை கிருஷ்ணர் வந்து அசுரகுணம் பெர் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் அசுரகுணம் சொல்வார் அசுரர்களில் ரெண்டு வகை நாஸ்திக அசுரன் ஆஸ்திக அசுரன் நாஸ்திகமாக இருக்கிற ராட்சசன் ஆஸ்திகமாக இருக்கிற ராட்சசன் ஆனால் நம்ம புராணங்களில் நாஸ்திக ராட்சசனே இல்லை ஆஸ்திக ராட்சசர்கள் தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சில்லை நீங்கள் இதாக இருந்தால் ஞாபகப்படுத்துவோம் ராட்சஸர்கள் ஆஸ்திகனாகவும் இருக்கான் ராட்சசனாகவும் இருக்கும் இதுலேருந்து ஒன்றும் வியவஸ்தை இல்லைன்னு தெரிகிறது சக்தி ஆற்றலை வைத்து கொண்டு நம்ம சுக இந்திரிய விஷயத்துக்கு போய் அதுலேயும் அடிமையாகி கஷ்டப்படுறதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்கு அவனுக்கு நிம்மதி இருக்குமா ராட்சஸனுக்கு யாரையும் நிம்மதியாக இருக்க விட அவனும் நிம்மதியாக இதுவரைக்கும் சொல்லப்பட்டது அந்த கருத்து இப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுனா அபராவித்யாவில் இருந்து அதாவது கர்மாவில் இருந்து உபாசனையிலிருந்து ஒருத்தன் பரவித்யாவுக்கு எப்படி மாறுகிறான் என்பதை இந்த மந்திரம் வர்ணிக்கிறது அபராவித்யாவை விட்டு அபராவித்யாவை தியாகம் பண்ணி பராவித்யாவுக்கு எப்படி ஒருவன் மாறுகிறான் என்பதை வர்ணிக்கிறது இந்த மந்திரம் முதல்ல பிராமணஹாங்கிற பதத்தை பார்ப்போம் பிராமணஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நமக்கு சாதாரணமாக பிராமணன்னா ஊழல் போட்டிருக்கார் குடுமி வச்சிருக்கார் வேதம் சொல்கிறார் அவர் பிராமணன் நம்ம நினச்சிட்ருக்கோம் பிராமணன் வந்து நிறைய பேர் வேதம் படிக்காமையே இருக்கான் பிராமணன் இப்போ நம்ம சமுதாயத்தில் பார்க்குறோம் வேதமே படிக்கிறதில்ல சந்தியாவந்தனம் கூட பண்ணுறது இல்லை ஆனால் கேட்டால் நான் வந்து காசியப்போத்திரம் ஆத்திரேய கோத்திரங்கிறான் ஆனால் கல்யாணத்தின் போது ஏதோ பேத்தி விடுறோம் சந்தியாந்திரமே பண்ணுறது இல்லை அந்த ஜாதிக்குள்ள கர்மங்கள் எதுவுமே பிராமணம் பண்ணுறதே கிடையாது கர்மம் இல்லைன்னா ஜாதி எங்கே இருக்கும் ஏதோ அப்பா தாத்தா பண்ணார் தா அப்பா பண்ணார்னு சொல்லிக்கிறோமே தவிர அந்த கர்மாவை பண்ணினா பிராமண கர்மாவை பண்ணால் பிராமண ஜாதி பூர்ணமாக இருக்கும் இல்லாட்டி கேவல ஜாதி நது வாஸ்தவ ஜாதி ஆபாச ஜாதி வாஸ்தவ ஜாதிலி ஜாதி உண்மையான ஜாதி இல்லை புரியுறதோ அந்த ஜாதிக்குள்ள கடமைகளை செஞ்சா அந்த ஜாதி ஜாதியாக இருக்க முடியும் இல்லாட்டி அது ஜாதி எப்படி இருக்க முடியும் நெருப்பு சூடா இருந்தால் அது நெருப்பு சூடா இல்லாத நெருப்புன்னு ஒன்று ஆ பிராமணன்னு சொன்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா வேதத்தை நம்பி கடமைகளை ஒழுங்காச் செய்கிறவனெல்லாம் பிராமன் வேதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் வேதம் என்னுடைய வாழ்க்கைக்கு உற்ற உறுதுணை வேதம் எனக்கு பிரமாணம் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை என் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அருமறை சோறும் மதிநுட்பம் நூலொடு உடையவன் ஆகவே வேதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பிறப்பால் பிராமணனாக இல்லை என்றாலும் நான் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவன் இந்த காலத்திலே பிராமணனாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பது அடியேனுடைய பணிவான தாழ்மையான கருத்து நான் வேதத்தை ஒத்துக்கிறேன் அதனுடைய தர்மத்தை நான் ஒத்துக்கிறேன் நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மகான்களை ஏற்றுக்கொண்டு வேதங்களை ஏற்றுக்கொண்டு வேத நெறிப்படி வாழ்கின்றவன் பிராமணன் இல்லாட்டி பிறப்பால மாத்திரம் பிராமணனுங்கிற அர்த்தத்தை இங்கே சொல்லல் ஏன்னா இதை பற்றிலாம் நிறைய பிருகதாரண்ய கோப இருக்கு எவனொருவன் இந்த உலக வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையை உப்பதற்கு முன்னமேயே இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னேமேயே தன்னுடையதார்த்தரூபமான ஆத்மாவை தெரிந்து கொள்ளுகிறானோ அவனே பிராமணன் யா ஆத்மானம் விதித்துவா அஸ்மான் லோகாத் பிரைதிசபிராமணா எவன் ஒருவன் ஆத்மாவை தெரிந்து கொள்ளாமல் சரீரத்தை விடுகிறானோ அவன் கிருப்பணன் அல்பன் அர்த்தம் அப்படி உபரிஷ சொல் எத்தனை பிராமணன் வந்து ஆத்மாவை தெரிஞ்சுட்டு நிறைய பார்த்துட்டு தான் இருக்கும் நல்லா வந்து குடிமையை வச்சுட்டுருக்கா புடல் வேதமே சொல்லிகிட்டுருக்கான் வேதமே சொல்லிகிட்டு இருக்கான் ஆனால் வேதத்தில் ஸ்ரத்த இல்லை அவனுக்கு அது வந்து அவனுக்கு ப்ரொஃபஷனல் அதில் வந்து அவனுக்கு ஸ்ரத்தை இல்லை வேதம் க தங்கிட்டே இருக்கு ஆனால் வேதத்துக்கு ஒரு மகிமை உண்டு அவனை காப்பாற்றும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் பார்க்குறோம் அனுபவத்தில் பார்க்குறோம் வேதத்தில் ஸ்ரத்தை இல்லை அவன் சந்தியாவந்தனமே பண்ணுறதில்லை எப்படி சொல்கிறோம் சரி இதெல்லாம் பேசினா ரொம்ப பெருசாகிடும் ஆக என்ன அர்த்தம் வைதிக தர்ம அனுஷ்டாதா பிராமணா வேதத்தில் ஸ்ரத்த நீங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிறது தான் செய்யணும்னு இல்லை வேதத்தில் சொல்லியிருக்கிறது புராணத்தில் சொல்லியிருக்கிறது திருக்குறளில் சொல்லியிருக்கிறது திருக்குறள் என்ன வேதம் இல்லையா திருக்குறளை வேதம் இல்லையனா மற்றது என்னத்தை சொல்கிறது வேதத்தைத்தானே புகழ்ந்து பேசியிருக்கு திருக்குறள் நிலத்து மறைமொழி நிறைமொழி மாந்தர் பெருமை காட்டி விடும்ங்கிறது என்னது அந்தனர் நூலுங்கிறது என்னது அறு தொழிலோர் நூல்கிறது என்னது எல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்கார் திருக்குறள் நெறியை பின்பற்றுகிறவனே பிராமணன் இப்படிதான் சொல்லுவீங்க தமிழ்நாட்டில் திருக்குறள் நெறியை எவன் நன்கு கடைப்பிடிக்கிறானோ திருக்குறளை தன் உயிர் மூச்சாக வைத்துக் அவனே பிராமணன் சரி இந்த பிராமணன் எப்படிப்பட்ட பிராமணன் பிராமணனா இன்னும் சிம்பிளா நீங்கள் போட்டுங்கோ விவேகி விவேக்கி பார்த்தான் கர்மாவெல்லாம் பண்ணினான் உபாசனையெல்லாம் பண்ணினான் உபாசனாஸ் தர்ம ஜாத்தே பிரம்மணி வர்த்ததே ஜா பிராகுபத்தேரஜம் சர்வம் தேனா சௌகிருபணஸ்மிருத எப்போ படித்த மாதிரி இருக்குது கௌடபாத காரிக ஆகையினால என்னாச்சுன்னா இவன் பார்த்தான் கர்மாவை பார்த்தான் உபாசனையை பார்த்தான் எல்லாம் பார்த்தாச்சு யார் இந்த ரெண்டையும் அபராவித்யாவை ஞாயம் வச்சு குஞ்சப்ப பிராமணாக இஸ் ஈக்குவல் டு அபராவித்யாவை நன்கு அனுஷ்டித்தவன் அபராவித்யாவினுடைய அனுகிரகத்தை பெற்றவன் அபராவித்யா என்ன சொல்லித்து ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ இத்தனை நாளாக நீ வந்து எங்கள் கிட்டே இருந்து நல்லா பயிற்சி பெற்றாய் ஸ்கூல்லேருந்து அனுப்புகிறாங்க இல்லையா நான் வந்து என்னது கான்வெக்கேஷன் செருமனிலாம் வச்சு பை பை போயிட்டு வா பெஸ்ட் ஆஃப் லக் அப்படி சொல்லி அனுப்பிச்சு விடுத்த அவன்தான் வெளியில் வந்தவன் அந்த அபராவித்யா பள்ளியே பள்ளியிலே பாடம் கற்று நிறைவு பெற்றவன் வெளியே வந்தாச்சு பிராமணன் அபராவித்யாவினால் பக்குவப்பட்டவன் பயன்பட்டன் அவன் பிராமணன் சிம்பிளாக போடணும்னா சாதன சதுஷ்டய சம்பன்ன பிராமணா இவர்ட்டு பாருங்கள் எத்தனை மீனிங் வந்து பாருங்கள் விவேகி சாதன சதுஷ்டயசம்பா வேதாந்த ஜான யோகியவான் பிராமணா இது பொதுவாக இப்படி சொல்லி வச்சுருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறான்னா கர்மச்சித்தான் லோக்கான் பரீட்சிய இந்த பிராமணன் என்ன பண்றான் கர்ம சித்தான் லோக்கான் நம்ம பிறகு பிராமண்கிறது நிறைய அர்த்தம் மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா தான் இந்த பிராமண சப்தமே மீனிங்ஃபுல்லாகும் கர்ம சித்தான் பரீட்சை வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பார்க்கிறான் இத்தனை வருஷமா என்னெல்லாம் பண்ணிடும் பொதுவாக நம்ம சிந்திச்சு பார்ப்போம் பொதுவாகவே வாழ்க்கையில் பரீட்சையா போட்டுருக்கு கர்மத்தினால் பெற்ற பலன்களை ஆராய்ச்சி செய்து பார்த்து அப்படின்னு கர்மன்னா என்ன கர்ம சித்தான் கர்மம் பண்ணி பண்ணி சம்பாதிச்சோய விபக்தி பகுவட்சனம் ஓட்டுக்கலாம் ஆனால் லோகான்னு இருக்கு கர்ம பலங்களை நம்ம புரிஞ்சுப்போம் நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணுவோம் நமக்கு ஸ்வாவமாகவே இந்த உலகத்தில் பிறந்த உடனேயே நமக்கு எல்லாருக்குமே இயற்கையாகவே நம்முடைய நாட்டம் எதில் இருக்குது அர்த்தத்திலையும் தான் இருக்குது இன்ஸ்டிங்டுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி தான் இருக்குது இது வேதாந்தத்துக்கு வந்தே நிறைய பேர் போகமாட்டேங்கிறது அப்படி இருக்கிற போதே அர்த்த காமத்தில் தான் நம்ம மனசு சுவாவமாக போ அதுதான் பிரகிருதி பிரகிருதி என்ன அர்த்தம் நம்ம சுவாவமே என்ன பண்ணுங்கிறது மாம்பழத்தை பார்த்தா சாப்பிடணும் போல இருக்குது மாங்காயை பார்த்தா இப்படி வரும்போதே மாம்பழத்தை பார்த்தா இது எப்போ பழுக்கும் எப்போ இது பண்ணுறது எப்போ தட்சிணாமத்தி நேமதி மட்டும் சாப்பிட்லாமா இல்லை அப்படியே எடுத்து சாப்பிட்டு விடலாமா சுபாவம் என்ன பண்ணுறது அதை பார்த்த உடனே அந்தந்த என்ன தோன்றது விற்பி எப்படி இருக்குது அந்தக்கரை விற்த்தி ஒரு வஸ்துவை பார்த்தா ஒரு ரூபத்தை பார்த்தா ஒரு வஸ்துவை பார்த்தா எதை பார்த்தாலும் சரி வந்து வெளிநா பராஞ்சி காணிணூ இந்த பிரம்மதேவன் வந்து கட்டோபரிஷத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி எப்பவுமே புறநோக்குடையவர்களாகவே நாம் இருக்கிறோம் அர்த்த காமத்தில் நமக்கு ருச்சி இருக்கு சரி அதனால என்ன பண்றோம்னா அர்த்தம்னா என்ன வெறும் பணம் மாத்திரம் இல்லை நம்மளை பாதுகாப்பு எல்லாம் செக்யூரிட்டி செக்யூரிட்டி பாதுகாப்புங்கிற இலீஷில் இந்த அர்த்தத்துக்கு பாதுகா என்னை வந்து எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு அந்த வீட்டில் ஃபேன் வேணும் ஃப்ரிட்ஜ் வேணும் இதெல்லாம் என்ன பாதுகாக்கும் ஏசி என்ன பாதுகாக்கும் ஃபேன் என்ன பாதுகாக்கும் ஃப்ரிட்ஜ் என்ன பாதுகாக்கும் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் இப்படியே சொல்லி சொல்லி உங்களுக்கே வந்து போரும் சுவாமி நிறுத்துங்கோன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லுவேன் நிறுத்த மாட்டேன் எனக்கே தோன்றுறது போறேன் இது எத்தனை தடவை இருக்குது தோன்றுறது ஆனாலும் உப்ப நிமிஷத்து நான் சொல்ல அப்பத்தான் அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் உங்களுக்கு இல்லை எங்களுக்காக நாங்கள் அடிச்சுக்கிறோம் நான் அடிச்சுக்கிறேன் நீங்க எல்லாம் கேளுங்க சத்தமா அடிச்சுக்கிறேன் நீங்க கேளுங்க அப்போ அந்த பொருளையும் போகத்தையும் நாடுவது என்பது இயற்கையாக நமக்கு இருக்கு ஆனா இது பாதுகாக்கும் நினைக்கிறோம் எல்லாமே குழந்தைகள் நம்மை கடைசி காலத்தில் நமக்கு வாக்கரிசி போடுவான்ல அப்படின்னு சொல்லி குழந்தைகள்லாம் நம்மளை பாதுகாக்கும்னு நினைக்கிறோம் நாம அவன் என்ன சொல்கிறான் கவிதை ஒன்று சொல்லுவேன் இல்லையா நான் உன்னை பெற்றபோது ஒரு தென்னை மரத்தை நட்டேன் நீயும் வளர்ந்தாய் தென்னை மரமும் வளர்ந்தது தென்னை மரமும் வளர்ந்தது நீயும் வளர்ந்தாய் அப்படின்னு சொல்லணும் நீயும் வளர்ந்தாய் அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா நீ வெளிநாட்டுக்கு சென்றாய் பணம் அனுப்பினாய் தென்னை மரமும் கொடுக்க ஆரம்பித்தது நீ வெளிநாட்டுக்கு சென்று பணம் அனுப்பத் தொடங்கினாய் தென்னை மரமும் தேங்காயை கொடுக்க பலனை கொடுக்க தொடங்கியது அது அதுக்கப்புறம் ரொம்ப நேர கவிதையெல்லாம் சொல்லக்கூடாது இல்லை ஹைகூ கவிதை மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும் அப்புறம் வந்து என் உடலில் இமைத்துக் கொண்டிருந்த போது நீ இமெயிலில் மூழ்கி இருந்தாய் என் உடலில் ஈக்கள் மெய்த்து போது நீ இமெயிலில் மூழ்கி இருந்தாய் நீ வரவில்லை தென்னை மட்டை என்னை சுமந்து சென்றது இல்லையா அது மாதிரி இதெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு இது பொருத்தமான விஷயம் அவன் வரணுமே அவனுக்கு உடனே அங்கே கிடைக்கணும் அந்த நேரம் பார்த்து இங்கே வேணா என்னடா பண்றதுன்னு தோணும் எல்லாத்தையும் பாடி வச்சு காப்பாற்றணும் ஏன்னா குழந்தைகள் நம்மை பாதுகாக்கும் நினைக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ரூபாயை கொடுத்துடுறோம் நீங்களே உங்களை பாதுகாத்துவோம் சில புத்திசாலி அம்மா பாருங்க நீ வரவே வேண்டாம் அவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நானே என்னை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அம்மா அவங்களும் இருக்காங்க இருக்கு ஆனால் வந்து ஏதாவது முடியலன்னா என்ன பண்ணுறது பயமாக வேற இருக்குது திடீர்னு கடைசி காலத்தில் முடியாமல் போயிடுது கை இழுத்துட்டு கால் இழுத்துட்டுனா நம்ம யார் பார்த்துப்பா அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது எல்லாருக்கும் இருக்குது என்ன பண்ணுறோம் நம்மள்கிட்டே கேட்குறாங்க சுவாமி அவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக தலைவழித்தா அவங்களுக்கு யார் என்ன செய்வாங்க தட்சிணாமூர்த்தி இருக்கார் கொடுக்குறார் நிஜம் அவர் எப்படி பண்ணுவார் எப்படியோ பண்ணுவார் என் கவலை பற்றி உனக்கு என்னத்துக்குப்பா ஆளை விடு என்ன பாதுகாப்பு பயம் பாதுகாப்பு உணர்ச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது மனைவி எதுக்காக பாதுகாப்புக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் செக்யூரிட்டி பெண்ணுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது ஆணுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது எது சங்கல்பம் என்னவோ பண்ணுறது தான் தர்மத்துக்காகன்னு ஆனால் அது இல்லை சொல்கிறது தான் தர்மத்துக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தர்ம பிரஜா அபிவிருத்தி இமாம் கன்யா வாத்தியார் சொன்னார் சரி சொல் சீக்கிரம் முடிங்கோ தட்சிணா கொடுக்க என்ன வேணால் கூடவே கொடுத்துட்றேன் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும் பிரஜா அபிவிருத்தி அர்த்தம் அப்படின்னா தர்ம அப்படி இல்லை சக தர்மச்சாரியான்னு சக அர்த்தச்சாரி சக காமச்சாரி இல்லையா அவன் வந்து என்ன எதுக்காகனா என்னோட சேர்ந்து பணம் சம்பாதிக்க அவளும் சம்பாதிக்கணும் நிறைய வீட்டில் அதுவே பிரச்சனை அவளும் சம்பாதிச்சாதான் நிறைய பணம் கிடைக்கும் அப்போ நல்லா பணமெல்லாம் சேர்த்து வச்சு நல்லா பாதுகாப்பாக வாழலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் திருஞான சொன்ன மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் தெரியவே தெரியாது இப்போ சக கிடையாது சக அர்த்தச்சாரி சக காமச்சாரி அர்மச்சாரியை பற்றி எப்படின்னு அடுத்த கிளாஸில் விளக்கமாக சொல்கிறேன் ணேபுணுயா தேவிரம் பசியே மாஷ் ஆரங்கை சுஷவாககும்சி யசேமேவ் கங்கதாஸ்திரோ வுதூஷா விவேவேதாஸ் அரிஷ்டேமிஸ்பாத்து ஓ ஹி ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவிபா வோமவாப்ஜிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுநாமிக்கி